அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு புல்லவையுள் பொச்சாந்தும் சொல்லற்க நல்லவையுள் நன்கு செல சொல்லுவார் நல்ல அறிஞர்கள் கூடியுள்ள சபையிலே அவர்களும் இன்பமாக கேட்கும்படி பேசும் திறமுடைய கல்வி அறிவு பெற்றவர் அற்பர்கள் கூடியிருக்கும் சபையிலே மறந்தும் பேசாது நீங்கி விடுவார்கள் ஆக நடுவில் பேசுவதால் பேச்சு பயனற்று போகிறது நல்லவர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்படாமல் விளக்கப்படுகிறது பேச்சில் குற்றமும் கலந்து விடுகிறது நல்ல அறிவு பேச்சையும் புல்லர் அற்பர்கள் ஏற்பதும் இல்லை இகழவும் செய்வார் ஆகையால் போற்றவும் புகழவும் படக்கூடிய நல்ல அறிவு பேச்சினை புல்லர்கள் நிறைந்துள்ள அவையில் அல்லது சபையில் பேசாமல் இருக்க வேண்டும் என்று உபதேசிக்கிறார் புல்லவை என்றால் புல்லர்கள் புல்லர்கள்னா அல்பமான புத்தி உடையவர்கள் இருக்கிற சபை அது புல் அவை புல்லவை நல் அவைனா நல்லவர்கள் அறிவிலே சிறந்த பெரியோர்கள் இருக்கக்கூடிய சபை என்று பொருள் செலச்சொல்லல் அப்படின்னு சொன்னால் கேட்பவர்களுடைய மனசில் பதியும்படி சொல்வதுன்னு அர்த்தம் அப்படி பேசுறதுக்கு சொற்களை எல்லாம் சொல்லக்கூடிய சாமர்த்தியம் உடையவர்கள் அல்பமான ஜனங்கள் புல்லர்கள் முன் ஒன்றும் பேசக்கூடாது என்பதுதான் கருத்து இதற்கு முதல் குரப்பாவில் உணர்வுடையார் முன் நன்கு சொல்லுக என்று சொன்னார் இப்போ படித்த குரல் இருக்கேன் இந்த குரலுக்கு முன்னால் குரலில் உணர்வுடையார் முன் நன்கு சொல்லுகன்னார் இந்த குரட்பாவில் உணர்வு இலிகள் அதாவது உணர்வில்லாதவர்கள் பொறுப்பில்லாதவர்கள் அவர்களுக்கு முன்னால் ஒன்றும் சொல்ல வேண்டாம் என்று சொல்லுகிறார் நாளடியாரில் முன்னூற்றி பாடல் இவ்வாறு சொல்லுகிறது மெஞ்ஞான கோட்டி உரள் வழிவிட்டு ஆங்கோர் அஜான தந்திட்டு அது வாங்கு அறத்துழாய் கைஞாங் கொண்டொழுகும் காரறிவாளர் முன் சொஞ்ஞானம் சோரவிடல் மிஞ்ஞானக் கோட்டி உரள் வழிவிட்டு உண்மை அறி அறிவுடையவர்கள் சபையில பழகுகின்ற முரையை விட்டு ஆங்கு ஓர் அஜானம் தந்திட்டு அங்கே அறிவின் படாததொரு அறிவிற்கு பொருந்தாததொரு சொல்லை சொல்லி அது ஆங்கு அறத்துழாய் அந்த அஜான சொல்லை அந்த சபையில் மிகுதியாக பரப்பி கைஞானம் கொண்டு ஒழுகும் கார் அறிவாளர் முன் சிற்றறிவை கொண்டு நடக்கின்ற பழிக்கத்தக்க அறிவினை உடைய மூடர்களின் முன்பு சொல்ஞானம் சோரவிடல் சொல்லத்தக்க அறிவுரையை அறிவுடையோர் சொல்லாதிருக்கும்படி நடந்து கொள்வார்கள் ஆக என்பது கருத்து இனி பதவுரை பார்க்கலாம் நல்லவையுள் நல்ல அவையுள் என்று பிரித்து படிக்க வேண்டும் நல்லவர் நிறைந்த சபையினில் நல்லவர் என்றால் அறிவும் பண்பும் நிறைந்தவர்கள் என்று பொருள் நன்கு நலம் தரும் விஷயங்களை செல அந்த நல்லவர்கள் மனம் மகிழும்படி சொல்லுவார் சொல்லும் திறமை உடையவர்கள் புல் அவையுள் அவையின் தன்மையை அறியாத அறிவும் ஒழுக்கமும் இல்லாதவர்களுடைய கூட்டத்தில் பொச்சாந்தும் மறந்தும் கூட சொல்லற்க அந்த நல்ல விஷயங்களை சொல்லாது இருக்க வேண்டும் நல்லவர் நிறைந்த சபையினில் நலம் தரும் விஷயங்களை அந்த நல்லவர்கள் மனம் மகிழும்படி சொல்லும் திறமை உடையவர்கள் அவையின் தன்மையை அறியாத அறிவில்லாதவர்களுடைய கூட்டத்தில் மறந்தும் கூட அந்த நல்ல விஷயங்களை சொல்லாமல் இருக்க வேண்டும் பொச்சாந்தும் சொல்லவையுள் நன்கு செல சொல்லுவார் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாஸ்வாமிகளின்